வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கற்பையா கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்லி மாநில சட்டமன்ற சட்டப்பேரவையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் புகைப்படங்கள் திறந்து வைக்கப்பட்டது இரண்டு வெள்ளேணி வெளியேறி இயக்கத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அனுசரிக்கப்பட்டது மூன்று பல்வெளி பணம் செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் இயந்திரத்தை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி உள்ளது நான்கு டிராய் அமைப்பு தனது மொபைல் செயலிகளான மை கால் மற்றும் டு நாட் டிஸ்டர்ப் ஆகிய செயலிகளை யுமேங் அதாவது யுஎம்ஏஎன்ஜி யுமேங் செயலியுடன் இணைத்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச விளம்பரத்துறையின் சார்பாக இந்திய விளம்பர சங்கத்தில் பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த விளம்பர விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற நிறுவனம் உலகில் மிகப்பெரிய தலைசிறந்த ஐநூறு நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் முதலிடத்தை பிடித்துள்ள நிறுவனம் எது மூன்று சர்வதேச பிளாக் செயின் கூட்டம் எந்த இடத்தில் கையெழுத்திடப்பட்டது நான்கு இந்தியாவில் முதல் முறையாக பெண்களால் இயக்கப்படும் பொது உணவக அதாவது பொதுத்துறையின் கீழ் இயங்கும் உணவகத்தை எங்கு செயல்பட்டு வருகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி